सच्चिदाननंदय विश्वत्पत्तिपत्रीय वह नुम समकामो वायण परो मुन नोत्सर्पेत नशुष्येत सर सागर मेलुम समुद्रत उदाह இங்க அவதூத பிராமண குரு உபதேசம் பண்ணுகிறார் சாகரஹா இவ அப்படிங்கிறார் சரிபிஹி சாகரஹா இவ நதிகளால சமுத்திரம் வந்து மாறுதல் அடையறது இல்லை அது மாதிரி முனிவன் இருக்கணும்ங்கிறார் சரித்பிஹி சாகரஹா முனிஹி பவேத் அப்படின்னு நான் சமுத்திரத்திலிருந்து கத்துண்டேன் அது எப்படி இப்படின்னா சமருத்த காமகா அதாவது இந்த ஜலம் நதியிலிருந்து நிறைய வருகிறது இதுதான் நம்ம பார்த்தோம் பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்காருன்னு சாந்தி மாப்னோத்தி ந காம காமி அப்படின்னு பார்த்தோம் நதிஜலம் வந்து சமுத்திரத்தை நோக்கி போறது நதிஜலங்கள்லாம் சமுத்திரத்துல வந்து சேராட்டா கூட ஒருவேளை இப்பெல்லாம் அணைய கட்டி விடுறான்னு வச்சுப்போமே அது கட்டலாமா வேண்டாமாங்கிறது வேற விஷயம் ஆனா அந்த அணையெல்லாம் கட்டி கம்ப்ளீட்டாவே போக விடாம பண்ணதுனால சமுத்திரத்துக்கு ஏதாவது குறைவு வந்துருமான்னா வராது ஆக இதுல என்ன விஷயம்னா நதி வந்தாலும் வராட்டாலும் சமுத்திரத்துக்கு ஒன்னும் கூடுதலோ குறைவோ கிடையாது நதியில ஜலம் வந்ததுனால சமுத்திரத்துல ஜலம் கூடி போயிடுத்து நதியில ஜலம் குறைஞ்சதுனால சமுத்திரத்துல ஜலம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது அது மாதிரி இங்கேயும் என்ன சொல்ற சமிர்த காமஹா ஹீனஹாவா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் பெரிய பங்களால இருந்தாலும் சரி ஒண்ணுமே இல்லாம ஒரு குடிசையில இருந்தாலும் சரி குடிசை கூட இல்ல மரத்தடியில இருந்தாலும் சரி அதாவது எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி ஒரு பெரிய ராஜாவோட பங்களால போய் ராஜாவோட அரண்மனையில இருந்தாலும் சரி மனநிலை ஒன்றும் கூட போறதில்லை சந்தோஷம் கூட போறதில்லை அதே மாதிரி ஒரு சாதாரண பாமரனுடைய குடிசையில இருந்தாலும் அந்த மன நிறைவு குறைஞ்சு போறது இல்லை அதுதான் சமுதிரத்துக்கிட்ட வந்து கத்துக்கணுங்கிறார் சமருத்த காமஹா ஹீனஹாவா அதுதான் அர்த்தம் சமருத்த காமஹான்னு என்ன அர்த்தம் ரொம்ப வசதியான இடத்துல இருக்கும் அப்புறம் என்னது கொஞ்சம் கூட இல்லை ஹீனஹாவா நாராயண பரஹா ந உத் சப்பேத எப்போ அவனுக்குள்ள பகவான் இருக்கார் நாராயண பரன் அப்படின்னா என்ன அர்த்தம் சைத்தன்ய பிரம்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணிட்டே உற்சற்பேத ந சுஷேத அவன் வந்து அதனால உற்சற்பேத்தர்த்தம் அது வளர்றதும் இல்லை ந சுஷேத அது வத்தி போறதும் கிடையாது சமுத்திரம் வந்து இதனால கூடுறதும் இல்ல இது பண்றது இல்லைங்கிற மாதிரி இவனும் மகிழ்ச்சி அடைகிறதும் இல்ல வருத்தப்படுறதும் இல்லை அதாவது எக்ஸ்டர்னல் கம்ஃபர்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால சந்தோஷப்பட போறதும் இல்ல அதெல்லாம் இல்லேன்னு சொன்னா வருத்தப்பட போறதும் இல்லை ஆக முனிவன் சமுத்திரத்து மாதிரி இருக்கான் ஆஹ சரி சாகரஹா இவனர் நதிகளால சமுதிரம் வந்து கூடுதலோ குறைதலோ அடையாதது மாதிரி வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சாதகன் ஆன்மீக சாதகன் சந்தோஷம் கூடுறதோ குறையறதோ இல்லாத மாதிரி அந்த ஒரு தியானத்தை இருக்கணும் அப்படின்னு கத்துண்டேன் ஞானிகளுடைய சுவாவத்தை விரும்புகிறவர்கள் அபியாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆதிசங்கர் பகவத்கீதையிலே சொல்றார் யானி ஸ்தித பிரஜ லக்ஷணானி தானிஷோ சாதனானி அதாவது சித்தச லக்ஷணானி சாதகசிய சாதனானி சித்தனுடைய சுவாவமா இருக்கக்கூடிய ஸ்பான்டேனியஸா இருக்கக்கூடிய நேச்சரலா இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் அந்த நிலையை அடைய விரும்புறவனுக்கு அது டெலிபரேட்டா கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கு அப்புறம் அது நாள் போக்கில் அது என்ன ஆயிடுறது ஞான பலத்தினால தானாகவே அந்த ஸ்வபாவம் வந்து விடுகிறது இதுதான் இந்த ஸ்லோக அர்த்தம் இந்த அளவுல இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றேன் சமிருத்த காமோஹி நோவா நாராயண பரோமுனிஹி நோத்பேத நசுஷ்யேதரித்ரஹா எல்லோருக்கும் பரிபூர்ணமான